நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் மீலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது புதினா சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் சிக்கன் கால் கிலோ மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப புதினா ஒரு கட்டு பச்சை மிளகாய் மூணு அல்லது காரத்துக்கேற்ப இஞ்சி ஒரு தொண்டு பூண்டு பொற்கள் ஐந்தாறு எலுமிச்சப்பழம் ஒன்று ரெண்டு லவங்கம் நாலு ஏலக்காய் ரெண்டு மிருஞ்சலை ஒன்று எண்ணெய் தேவையான அளவு செய்முறை நம்ம வந்து ஃபஸ்ட்டு அது சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போன்லெஸ் சிக்கனாக வாங்கிக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணி அதை பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லவா வேக வச்சு வச்சிடலாம் வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சிடலாம் புதினாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் புதினா மட்டும் எடுத்து வச்சுப்போம் மீதி புதினாவை மிக்சியில் போட்டு அது கூட ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுக்கலாம் பூண்டு போட்டு எலுமிச்சம் சாரு பெஞ்சி விட்டுட்டு தண்ணி தேவையானால ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடுவோம் நல்லா சாஃப்டாக அரைச்சிடுவோம் நம்ம ஸ்டவ் பற்றி வால் வச்சிடலாம் வால் குறைஞ்சதும் எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் குழந்ததும் பட்டை லவங்கம் ஏலக்காய் அப்படிஞ்சி போட்டு இதை நல்லா பொறியிட்டு வந்துட்டு இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம்லேயே அதை போட்டுவிடுவோம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதை வதங்கின உடனே இந்த கொஞ்சம் புதினா எடுத்து வச்சோலே அதை போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்ச விழுது இருக்கு இல்லையா அதை போட்டு நல்லா கலந்து விடுவோம் நல்லா டாஸ் பண்ணிவிடுவோம் இந்த ராஸ்மெல் போகணும் இஞ்சி பூண்டு எல்லா ராஸ்மெல் போக நல்லா கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கன் வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அந்த சிக்கன் எடுத்து இதில் போட்டுடுவோம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த புதினா அரைச்சோம் இல்லையா அந்த புதினா தண்ணி இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா நம்ம தண்ணி விட்டு கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றினா போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் காரம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லை காரம் தேவை அப்படின்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நடுவில் திறந்து வேக விடணும் திறந்து கலந்து கலந்து விடணும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி புதினா சிக்கன் தயார் இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கு பிடிக்கும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்